மார்ச் 23 மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது நன்றினையின் பொது அறிவு குவியலுக்காக அறிமுகம் சே ஞானப்பிரியன் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் நியூயார்க் டைம்ஸின் உலகில் சுற்றி பார்க்க சிறந்த ஐம்பத்தி இரண்டு இடங்களின் பட்டியலில் இடம் இடம்பெற்றுள்ள ஒரே இடம் ஹம்பி கர்நாடகா இரண்டாவது கேள்வி காணும்பதில் தேசிய விவசாய சந்தை திட்டம் துவங்கப்பட்ட ஆண்டு ஏப்ரல் இரண்டாயிரத்தி மூன்றாவது கேள்வி காணும் சிட்காப் என்பது இந்தியா மற்றும் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களை ஒரே தளத்தின்கீழ் கொண்டுவருவதற்கான செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஒத்துழைப்பு முயற்சி எடுக்கப்பட்ட நாடு சீனா நான்காவது கேள்வி காணும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி பதினான்கு மற்றும் பதினைந்தாம் தேதிகளில் இண்டஸ்புட்ஸ் இரண்டு எனும் பெயரில் உணவு கண்காட்சி நடைபெற்ற இடம் நொய்டா இதுபோன்ற நிகழ்ச்சிகளை முதல் கேள்வி உதான் திட்டத்தின் கீழ் கடல் விமானங்களை பயன்படுத்தவிருக்கும் இந்தியாவின் முதல் தீவு எது இரண்டாவது கேள்வி இந்தியாவின் பதிமூன்றாவது தலைமை கணக்கு தணிக்கையாளர் யார் மூன்றாவது கேள்வி போக்குவரத்து விதிமுறை மீறல்கள் குறித்து பொதுமக்கள் காவல்துறையில் நேரடியாக புகார் அளிப்பதற்கான போலீஸ் இஐ மொபைல் செயலியை வெளியிட்டுள்ள தமிழக மாவட்டம் எது நான்காவது கேள்வி இரண்டாயிரத்தி ஆண்டு ஜனவரி எட்டாம் தேதி என்று சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் நூற்றி ஐந்தாவது உறுப்பினராக சேர்க்கப்பட்டுள்ள நாடு எது நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்